தேவியா காருயரூபையா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேபி கீயதே இந்த ஸ்லோகத்தால் திருமாலே உலகையே காப்பவன் என்று தெளிவாகிறது ஜகத்தையே ரட்சிக்கிறான் பகவான் ஸ்ரீ மகாலட்சுமியோடு கூடியிருந்து ரட்சிக்கிறான் ஜெகத் ரக்ஷகனாக பெருமானை என்று நாம் சேவிக்கப் போகிறோம் சோழ நாட்டு திருத்தலங்களில் அடுத்தது திருக்கூடலூர் என்றும் ஆடுதரை பெருமாள் கோயில் என்றும் வழங்கப்படும் அற்புதமான திருத்தலம் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் பாதையில் இத் திருத்தலம் அமைந்துள்ளது நந்தக மகர்ஷியோடு கூட தேவர்கள் கூட்டமாக வந்து பெருமானை தரிசித்தபடியால் இவ்வூர் கூடலூர் என்று கொண்டாடப்படுகிறது பகவான் ஜகத் ரக்ஷகன் என்னும் திருமாவத்தோட எழுந்தருளி உள்ளார் தீர்த்தம் சக்கரதீர்த்தம் இந்திரதீர்த்தம் மற்றும் காவிரி நதி இத்திருத்தலத்தில் அம்பரீஷ முனிவருக்கு பகவான் அருள் புரிந்தார் துருவாசரையும் காத்து கொடுத்தார் வையங்காத்த பெருமாளென்னும் ஜகத் ரக்ஷகனென்னும் இங்கு திருநாமம் கிழக்கே திருமுக மண்டலத்தோடே நின்ன திருக்கோலத்தில் உள்ளார் தாயார் பத்மாசனி தாயார் புஷ்பவல்லி தாயார் சுத்த சத்தமயமான விமானம் இத்திருக்கோயிலை குறித்து பல வரலாறுகள் காணப்படுகின்றன பகவான் பூமாதேவியை பிரளய சமுத்திரத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக வராகவதாரம் எடுத்தபோது போது இத்திருத்தலத்தில் தான் தன் மூக்காலையும் கோரை பற்களாலேயும் பூமியை குத்திக் கொண்டு புகுந்தார் உட்புகுந்து பூமாதேவியை இடர்ந்தெடுத்தார் என்று கேள்விப்படுகிறோம் இது ஓர் வரலாறு மற்றொன்று அம்பரீஷ மகாராஜாவை பற்றியது இக்ஷ்வாக்கு வம்சத்தில் ராமனுக்கு முன்னே தோன்றியவர் வெகு காலத்துக்கு முன்னே தோன்றியவர் அம்பரீஷர் ஏகாதசி தோறும் விரதம் இருப்பார் துவாதசி முடிப்பார் ஒரு துவாசியின் போது துர்வாசர் விருந்தாளியாக வந்து நான் நீராடிவிட்டு வருகிறேன் காத்திரு என்று கூறிப்போனார் அவர் வரும் வரை அரசன் காத்திருந்தான் நேரமாயிற்று துவாதசி பாரணத்தை முடிக்க வேண்டிய பொழுது நெருங்கிற்று வேறு வழி தெரியாத மன்னன் தண்ணீரை குடித்து விரத்தத்தை முடித்தான் இது கண்டு கோவப்பட்ட துருவாசர சாபமிடப்போக அம்பரீஷனிடத்தில் பகவானால் கொடுக்கப்பட்டு இருந்த சக்ராயுதம் தன் பக்தனான அம்பரீஷனை காப்பதற்காக துருவாசரை துரத்திற்று துருவாசர் சிவபெருமானை கேட்டும் பிரம்மாவை கேட்டும் ஏன் திருமாலிடத்தே சென்று இறைஞ்சியும் அவர்களெல்லாம் காப்பாற்ற முடியாதென்னு கைவிரித்தனர் இறுதியாக அம்பரீஷனிடத்தே மன்னிப்பு வேண்ட திரும்பினார் அப்போது அம்பரீஷன் சக்கராயுதத்தை குறித்து ஸ்தோத்திரம் செய்து சக்கராயுதமும் கோபம் தணிந்து துர்வாசரைக் காத்தது ஆகையால் இப்பெருமான் அம்பரீஷருக்கு அனுகிரகித்த திருக்கோலத்தோடையே இங்கிருப்பதாகவும் வரலாறு உண்டு அம்பரீஷனே இப்பெருமானுக்கு இத்திருக்கோலத்தை இத்திருக்கோயிலை நிர்மாணம் செய்து நீண்ட நாள் வழிபட்டு வந்தாராம் மற்றொரு வரலாறு உள்ளது காவிரியில் வெள்ளப்பெருக்கெடுத்த போது இத்திருக்கோயில் அழிந்து மண்மூடி போயிற்று கோயில் அழிந்ததே ஒழிய இங்கிருக்கும் பகவானுடைய விக்கிரகங்கள் எல்லாம் அருகில் இருக்கும் மீனவர் வலைச்சேரியில் ஒதுங்கித்து வெள்ளம் வடிந்த விற்பாடு ராணி மங்கம்மா அப்போது ஆண்டு கொண்டிருக்க பகவான் அவளுடைய கனவில் எழுந்துருளி மறுபடியும் பிரிஷ்டை செய்ய வேண்டினார் மங்கம்மாள் தன்னுடைய மந்திரி பிரதானிகளை அனுப்பி வைத்தாள் அப்போது மீனவர் தலைவன் ஓடிவந்து பகவான் தங்களிடத்தில் இருப்பதைக் கூற ராணியே மறுபடியும் சிறந்த இங்கு திருக்கோயிலை எழுப்பி விக்கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்தாலாம் ஆகையால் இன்றும் ராணி மங்கம்மாளுக்கு இங்கே சிலை எடுத்து ஞாபகமாக கொண்டுள்ளார்கள் இத்திருக்கோயிலுக்கு எதிரிலே கூத்தாடும் பாவனையில் இன்றும் ஆஞ்சநேயர் எழுந்துள்ளியுள்ளார் இத்திருக்கோயிலை ஜனங்கள் திரள் திரளாக வந்து பெருமானை தரிசிக்க ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் இங்கு என்ன நடக்கிறது கீழ வந்து பார்த்தாராம் எல்லாரும் தன் ராமச்சந்திரனை வழிபடுவதைக் கண்டு அவர்களோடு சேர்ந்து ஆனந்த கூத்தாடினார் இப்பெருமாளே ஆஞ்சநேயருக்கு ராமனாக காட்சி கொடுக்க இங்கேயே நின்று இப்போதும் ஆடும் திருக்கோலத்தை அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இத்திருத்தலம் திருமங்கையாழ்வாரால் பத்து பாடல்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது பெரிய திருமொழியில் அஞ்சாம் பத்து இரண்டாம் திருமொழி முழுவதும் திருக்கோடுலூர் ஆடுதுரை பெருமாளுக்கு தாம் தம் பெருமை அறியார் தூதுவேந்தர்க்காய வேந்தரூர் போல் காந்தல் விரல் மென்கலை நன்மடவார் கூந்தல் கமழும் கூடலூரே என்று பாண்டவ தூதனாகவே திருமங்கையாழ்வார் இப்பெருமானை அனுபவிக்கிறார் இறுதி பாடலில் காவிப் பெருநீர் வண்ணன் கண்ணன் மேவி கூடலூர் மேல் கோவை தமிழால் கலியன் சொன்ன பாவை பாட பாவம் போமே என்று சொல்லுகிறார் திருமங்கையாழ்வார் இங்கெழுந்துருளிருக்கும் கண்ணன் பேர் அழகான பாடல்களாக நான் பாடியிருக்கும் இப்பத்து பாடல்களையும் யார் பாடினாலும் அவர்களுடைய பாபம் விலகி ஓடிப்போம் என்று அனுகிரகிக்கிறார் திருமங்கமன்னன் ஜகத்தையே காக்கும் பெருமான் அம்பரீஷரை காத்தவன் வராகப் பெருமானாக உலகைக் காத்தவன் என்றும் நம் அனைவரையும் காக்க காத்திருக்கிறார் திருக்கோடலூர் சென்று ஜகதிரக்ஷகன் வையம் காத்தவனை தரிசித்து அவனால் காக்கப்படுபவர்களுள் நாமும் ஒருத்தர் என்பதை உணர்ந்து வாழ்வோம் வாரீர்